நாட்டிலைய நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலுவையிலும் மழைக்காலங்களில் வரக்கூடிய தொற்று நோய்களை தவிர்க்கக்கூடிய மறந்து துளசி இலையை எடுத்து அசக்கி ஒரு தேய்கரண்டி அளவு எடுத்து அதனுடன் கண்டு சிறிது சேர்த்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி அஞ்சு சந்தி இருவேளை தினம் பருகி வந்தால் மழைக்காலங்களில் வரக்கூடிய தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்